ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது முஹம் கூறுகிறார்கள் என் பாட்டனார் அப்துல்லாஹிபின் உமர் அபிஹர்களிடம் மக்கள் வந்து நாங்கள் எங்கள் தலைவர்களிடம் செல்கிறோம் அப்பொழுது நாங்கள் அவர்களை பற்றி வெளியில் பேசியதற்கு மாற்றமாக புகழ்ந்து அவர்களிடம் பேசுகிறோம் இது கூடுமா என்று கேட்டனர் அவர்கள் இதையே நாங்கள் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் நயவஞ்சக செயலாக கருதினோம் என்று பதில் கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்று ஏழு எட்டு